ஜெபிப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்திய தியானத்திற்கான நம்முடைய தலைப்பு வேண்டலுக்கு விசை பவர் ஃபார் பிரையர் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் எட்டாம் அத்தியாயம் பதினான்காம் வாசனம் முதல் இருபத்தி வசனம் வரை எவர்கள் கடவுளுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய குமாரராக இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக படைப்பானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது அதே நென்றால் படைப்பானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த படைப்பானது சுய விருப்பத்தினால் அல்ல மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் அனைத்து படைப்பும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது அதுவும் ஆவியின் முதல் பெற்ற நாமும் கூட நம்முடைய உடலின் மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதே நம்ப வேண்டுவது என்ன நாம் காணாதது நம்பினோமாக அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருக்கிறோம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் நாம் வேற்றபடி வேண்டிக் வேண்டியது இன்னது அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு அடங்காத பெருமமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் கடவுளிடத்தில் அன்பு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே ரோமர் எட்டாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆவியானவர் தாமே வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எஸ்பிரஸ் தந்தையாகிய கடவுள் விண்ணில் இருக்கிறார் மைந்தன் ஆகிய இயேசு விண்ணுலகில் தந்தையின் பலப்பக்கம் அமர்ந்திருக்கிறார் ஆள் தத்துவத்தில் இன்று மண்ணுலகில் இருப்பது ஆவியான கடவுளே என்னைதான் இதை நாம் தூயாவியானவரின் யுகம் என்று அழைக்கிறோம் விசுவாசிகள் அனைவரும் ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியே ஆவியின் நிறைவை பெற்றோரும் வெண் தந்தை கொடுத்த இவ்வாக்கு தத்துவத்தின் அருளை முழுமையாய் அனுபவித்து வாழ வேண்டும் ஆவியானவருக்கு இயேசு கிறிஸ்து துணையாளர் என்று பெயர் கொடுத்தார் ஆங்கிலத்திலே கிரேக்கு பதத்திலிருந்து வந்த சொல் பாராக்லீட் அதாவது உதவுகிறவர் நாம் அனைவரும் ஜபத்தில் பலவீனராய் இருப்பதால் ஆவியானவரது முக்கிய உதவிகளில் ஒன்று ஜப வாழ்வுக்கு உரியது என்ன ஜபிக்க வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு சரியாக தெரியாது ஆவியானவர் ஜபத்தில் நமக்கு உதவுவது மட்டுமல்ல வாக்கு கடங்காத அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு அவரே நமக்காக வேண்டுதலும் செய்கிறார் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவுடன் வருகிற அடையாளங்களில் ஒன்று ஜபத்தில் காணப்படுகிற ஆர்வமும் ஆழமும் ஆகும் வெந்தை கோஸ்தையை சீடர்கள் ஜபத்தில் அதிக தீவிரமாகிவிட்டார்கள் அவர்கள் ஜப வேலைகளை தவறவிடவே இல்லை எனக்கு நன்றாக நினைவு பள்ளியிலே நானும் என்னுடைய தம்பியும் மாணவராக இருக்கும் பொழுது அம்மா கட்டாயமாக எங்களை நிமிடம் முழங்கால் படிட்டு ஜபிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நானும் தம்பியும் பக்கத்தில் பக்கத்திலே முழங்கால் போட்டு ஜபிப்போம் ஐந்து நிமிடத்திற்குள்ளே ஐந்து முறை கண்ணை திறந்து பார்த்து கடிகாரம் ஓடுகிறதா இல்லையா என்று எங்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் ஐந்து நிமிடம் ஒரு பெரிய மலை போல் இருக்கும் ஆனால் ஆவின் இறைவை நான் பெற்ற பிறகு ஒரு மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபித்தாலும் அது ஐந்து நிமிடம் போல் கழிந்து விடுகிறது இதுதான் ஆவியின் அபிஷேகம் நமக்கு ஜத்திலே கொடுக்கிற ஒரு ஆசிர்வாத் ஆவியால் நிறைந்த இருதயத்தில் இருந்து திருப்பாடல்கள் மற்றும் ஆன்மீக பாடல்கள் புரண்டு ஓடும் ஆவியினால் நிறைந்து சங்கீதகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடி என்று வாசிக்கிறோம் நம்முடைய இசையெழுப்பு செய்கிறவரும் இந்த ஆவியானவரை எல்லாவற்றிற்காகவும் ப்பொழுதும் பெயரால் தந்தை புகழ உதவுகிறவரும் இந்த பர்சுத்தாவியானவரே ஆவியின் நிறைவையும் வரங்களையும் பற்றி பேசும் கூட்டத்த அதாவது காரிஸ்மாட்டிக்ஸ் சொல்வோம் அல்லவா அவர்கள் திருச்சபைக்கு செய்துள்ள ஒரு பெரிய தொண்டு என்னவென்றால் தொலைந்த முத்தாகிய தொழுகையை திரும்ப கொண்டு வந்திருக்கிறார்கள் கிறிஸ்டியானிட்டி திருவசனங்களை அப்படியே இசையமைத்து பாடுவதும் சடங்காச்சாரமான ஆராதனைகளுக்கு பதிலாக ஆனந்தமாய் கடவுளை ஆர்ப்பரித்து போற்றுவதும் எல்லா சபைகளிலும் எல்லா கூட்டங்களிலும் இந்த நாட்களிலே காணப்பட துவங்கியுள்ளது ஆம் கடவுளை வழிபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட வேண்டும் தனி ஜபத்திலும் துதியிலும் நவநாபர்களில் பேசுவது மிகுந்த பயனை தரும் இது நம்முடைய மனதை கடந்து நமது ஆவியை எழுப்பி விடுகிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கல்லூரியிலே முதலாண்டு மாணவனாய் இருக்கும் பொழுது பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அன்றிலிருந்து இன்று வரை தினமும் கொஞ்ச நேரமாவது என்னுடைய தனி ஜபத்தில் நான் அவனாவுகளிலே பேசுகிறேன் அது எனக்கு புத்துணர்வு தருகிறது ஒன்று குரந்தீர் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனங்களிலே ஆவியின் முக்கியமான ஒன்பது வரங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனித்தால் இந்த நவநாவுகளில் பேசுகிறது ஒன்றுதான் ஆண்டவரையே நோக்கிய ஒரு செயலாகும் கடவுளை நோக்கி செயல்படுவது இந்த ஒன்பது வரங்களிலே ஒன்றே ஒன்று நவநாவுகள் எனவேதான் தேவனோடு உறவாடுவதில் நவநாபுகள் நமக்கு பேராசிர்வாதம் என்று நாம் அடிக்கடி குறிப்பிடுகிறோம் இங்கே ஒரு சிந்தனை நமது ஜபங்களுக்கு சிபாரிசு செய்ய கிறிஸ்து விண்ணகத்தில் தந்தையர்கள் இருக்கிறார் நம்முடைய ஜபங்களுக்கு திசையும் விசையும் கொடுக்க தூயாவியானவர் மண்ணுலகில் நமக்குள் இருக்கிறார் ஜேம்ஸ் பிளாக் என்ற தேவ மனிதன் ஒரு அருமையான பாடலை பாடினார் ஒரு பாமாலே ஒரு ஹிம் அடிக்கடி நான் Ade naan paadugondru yanake vigam irupamana oru paadu God is here and at to bless us. with the spirit's quickening for see the cloud already bending waste to draw the great for shore இன்னொரு ககலாக இருக்கிறது அவையானவர் கிறிஸ்து விண்ணப்பித்தின் மூலமாக பின் தந்தையில் இருந்து நமக்கு வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம் குறிப்பாக நம்முடைய வேண்டலுக்கு அவர் விசை தருகிறார் ஜபிப்போம் நல்லாண்டவரே நீர் எங்களுக்கு உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ முடித்தில் வந்ததும் அவருடைய வேண்டுதலின் பெயரிலே நம்முடைய தூயாவையானவரை அருளி செய்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் பலவீனராயிருந்த எப்படி என்ன ஜபிக்க வேண்டும் என்று தெரியாது இருந்த எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெருமூச்சிகளால் அவரே எங்களுக்காக உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற இந்த பெரிய பாக்கியத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய சுயஞானம் சுயபலத்திலே சார்ந்து நாங்கள் ஜபிக்காதபடி வேண்டலுக்கு உண்மையான விசை ஓட்டுகிற ஆவியானவர் மீதே இனி வரும் நாட்களிலே எங்களுடைய ஜப வாழ்வில் நாங்கள் சார்ந்திருக்க உதவிதார் மறுபடியும் நாங்கள் பசுத்தாவியானவருக்காக நன்றி சொல்கிறோம் துதி கன மய்மையை உமக்கே செலுத்துகிறோம் நாமத்தில் ஆமே